தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று உறுதியான மனதையும் நல்ல பழக்கத்தையும் வளர்த்து கொள்வீர் என்ற தலைப்பில் உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் உறுதியான மனம் தடைகளை தகர்த்து படிகளாக்கும் வல்லமிமிக்கது எத்தகைய உறுதியான உடைக்க வல்லது தவறான பழக்கம் ஆகவே உயரங்களை தொட முயற்சிப்பவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்களை கவனித்து அவற்றை சரி செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும் மனதின் தன்மையும் உறுதியும் தினசரி ஏற்படுகின்ற அனுபவத்தை கொண்டே அமைகின்றது ஆகவே அன்றாட வாழ்வில் தவறான பழக்கங்கள் இடம்பெறாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தவறான பழக்கங்கள் எதிர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்தி மனதை விடும் எதிர்மறை உணர்வுகளோடு குற்ற உணர்வும் ஏர்ந்தால் என்ன மாதிரியான சிந்தனைகள் மனதில் எழும் நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நல்ல பழக்கத்தின் மூலம் மனநிறைவும் பெருமுதிமும் உண்டாகும் அவ்வாறான மனதில்தான் ஆக்க சிந்தனைகள் ஊற்றெடுக்கும் ஆக்க சிந்தனையும் தெளிவான மனமும் முன்னேற்றத்திற்கு மூலதனங்களாக அமைகின்றன நல்ல பழக்க உள்ளவர்கள் உற்சாகமாக செயல்படுவதோடு அவருடைய செயலில் வேகமும் நேர்த்தியும் இருக்கும் ஆகவே உங்களுடைய மனதில் நல்ல வலுவான எண்ணங்கள் உருவாவதற்கு நல்ல பழக்கங்களை கடைபிடியுங்கள் தவிர்க்க சூழலில் ஏதாவது தவறான பழக்க கற்றிருந்தால் உடனடியாக அவற்றில் இருந்து விடுபடுவதற்கு முயற்சி எடுத்து முடியுமா என்று நினைக்காதீர்கள் நீங்கள் முயன்றால் நிச்சயம் தவறான பழங்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கை செம்மையானதாக மாற்றி அமைக்க முடியும் எதை செய்வதாயினும் அதை உடனே செய்யுங்கள் இதைத்தான் நமது மூதுரை ஒன்றே செய்க அதுவும் நன்றே செய்க அதுவும் இன்றே செய்க என்கிறது நீங்கள் எதை செய்தாலும் அது அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் மேலும் நன்மை தரக்கூடிய செயலை தள்ளி போடாமல் உடனடியாக செய்ய முடிக்க வேண்டும் உங்களிடம் உள்ள தவறான பழக்கங்களை மாற்றுவதற்காக முயற்சி எடுப்பதாயும் அதை உடனே செய்ய வேண்டும் அவ்வாறில்லாமல் நாளை பார்க்கலாம் என்றால் நாளை எப்பொழுதும் நமது கைக்கு வருவதில்லை நாளை நாளை என நாள்களை கடத்தாமல் நல்லதை எண்ணி நல்ல முறையில் அதை உடனே செய்பவர்கள்தான் வெற்றியின் சிகரத்தை துடுகின்றார்கள் அதனால் நாம் நல்ல பழக்கவழங்களை வளர்த்துக்கொள்வோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்